வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது செய்திச் சேவை டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு மார்கழி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார். தமிழக செய்திகள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ராமநாத கோவிலில் தரிசனம் செய்வதற்காக இன்று ராமேஸ்வரம் வருகிறாா் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ரத்த மாதிரிகள் அப்பல்லோ மருத்துவமனையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளனவா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது போது காணாமல் போன இருநூற்றி மீனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னையிலிருந்து கோலாலம்பூர் புறப்பட்ட ஏர் ஏஷியா விமானத்தில் நடுவாண்டில் பழுது ஏற்பட்டதால் மீண்டும் சென்னையிலேயே தரையிறக்கப்பட்டது ஆர் கே நகர் தொகுதியில் பதிவான வாக்குகள் நாளை சென்னை ராணிமேரி கல்லூரியில் எண்ணப்படுகின்றன கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் பகுதியில் அமைக்கப்பட இருந்த துறைமுகப் பணிகள் ரத்து செய்யப்பட்டு கன்னியாகுமரி அருகிலேயே புதிய துறைமுகம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் நேபாள நாட்டின் முக்கிய அரசியல் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினார் காங்கிரஸ் கட்சியின் அமளி காரணமாக மாநிலங்களவை டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தூய்மை இந்தியா திட்டத்துக்கு இதுவரை கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் தனியாரிடமிருந்து ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை நன்கொடையாக வசூலிக்கப்பட்டுள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது டெல்லியில் பார்வை மாற்றுத் திறனாளிகள் தங்கியிருந்த விடுதியை டெல்லி நகர மேம்பாட்டு ஆணையம் உரிய நோட்டீஸ் வழங்காமல் சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது 2G ஜி வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக சிபிஐ அறிவித்துள்ளது பீகார் மாநிலத்தில் பீம் யாதவ் என்ற 12 வயது சிறுவன் தண்டவாளத்தில் ஏற்பட்ட பழுதை உரிய நேரத்தில் தெரிவித்ததால் பெரும் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது அயல்நாட்டுச் செய்திகள் ஜெருசுலம் விவகாரம் தொடர்பாக ஐநா சபையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளதற்கு இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய நாட்டின் மெல்போர்ன் நகரில் பொதுமக்கள் மீது காரை ஏற்றும் சம்பவம் மீண்டும் அரங்கேறியுள்ளது இதில் பலர் படுகாயம் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான இங்கிலாந்து துணை பிரதமர் டேமியன் கிரீன் பதவியை விலகியுள்ளார் கியூபா நாட்டின் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பதவியில் நீடிப்பார் என அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன கறுப்பு பண விவகாரம் தொடர்பாக தகவல்களை பரிமாறிக் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்க பெண் தனது பிட்புல் இன வளர்ப்பு நாய்களால் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடன் பிரச்சினையில் சிக்க ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் ஸ்பெக்ட்ரம் அலைவரிசையை வாங்குவதற்கு தயாராக உள்ளதாக ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இந்திய பொருளாதாரம் ஏழு லட்சம் கோடி டாலராக உயரும் என பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் பிபேக் தேப்ராய் தெரிவித்துள்ளார் மாறுதி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் எலக்ட்ரிக் வாகனங்களை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது ஜவுளித்துறையில் ஆயிரத்தி கோடி ரூபாய் செலவில் புதியாட்டுத் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவைக் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி எண்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியுள்ளது யோ எனப்படும் உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றதன் மூலம் சுரேஷ் ரெய்னா சர்வதேச போட்டிகளில் விளையாட தயாராக உள்ளதாக நிரூபித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இங்கிலாந்து நாட்டின் பர்மிங்ஹாம் நகரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் கலந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தாா் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சு பலமாக உள்ளதால் இந்திய பேட்ஸ்மேன்கள் தென்னாப்பிரிக்கா தொடரின் போது கடும் சவாலை சந்திக்க நேரிடும் என தென்னாப்பிரிக்க வீரர் கிரான் ஸ்மித் தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் நடிகர் நாகார்ஜுனாவின் இளைய மகன் அகில் நடிக்கும் ஹலோ திரைப்படத்தில் அவருக்கு அம்மாவாக நடிக்கிறார் நடிகை ரம்யா கிருஷ்ணன் இயக்குனர் மிஸ்கின் உதவி இயக்குநராக பணிபுரிந்த ஜி ஆதித்யா இயக்க உள்ள படம் சவரகத்தி இப்படத்தில் தங்கமீன்கள் படத்தில் நடித்த இயக்குனர் ராம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் இயக்குநர் மிஸ்கின் இப்படத்தில் வில்லனாக நடிக்கிறார் இப்படத்தின் கதை திரைக்கதை எழுதி தயாரிப்பவர் இயக்குநர் மிஸ்கின் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் உள்ள திரையரங்கு ஒன்றில் வேலைக்காரன் முதல் நாள் முதல் காட்சியை ரசிகர்களுடன் சேர்ந்து கண்டுகளித்தார் நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என மூன்று மொழிகளில் உருவாக உள்ள ஒரு புதிய படம் ஒன்றில் கதை நாகியாக நடிக்கிறார் நடிகை ரித்திகா சிங் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன செய்திகள் உள்ளிட்ட தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினி டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்